ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரேசிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மைல் தூரத்தில் ராபின் மோர் என்ற அமெரிக்க போர்க்கப்பல் ஜெர்மனியின் யூ படகினால் மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சென்னைக்கு அருகில் மனித குண்டு வெடிப்பொன்றில் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ஏமன் மக்களாட்சி குடியரசு ஏமன் குடியரசிலிருந்து விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முப்பத்தி ஆண்டுகள் இந்தோனேஷியாவை ஆண்ட சுகார்டோ பதவி விலகினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வடக்கு அல்ஜீரியாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் இரண்டாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜப்பானின் விண்வெளி அமைப்பான ஜாக்சா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்பிளேஷன் ஏஜென்சி ஜாக்ஸா அமைப்பு கரோஸ் என்ற விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியது ஐ கே கரோஸ் என்ற விண்கலத்தை ஜப்பான் விண்ணுக்கு அனுப்பியது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 தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மோகன்லால் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சஞ்சய் சுப்பிரமணியம் இந்திய வரலாற்றாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் ஆடம்ஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜேம்ஸ் பிராங்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒராம் ஆண்டு இந்தியாவின் ஆறாவது பிரதமர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு க பத்மநாதன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுவாமி அஜராத் மாநந்தா மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மட முதல்வர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரோமானா இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் மான்டி நிக்ரோ விடுதலை சிலி கடற்படை மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே